ஒப்பகுதியில் இன்ஷா அது பற்றிய பாடம் வரும் அதிகமான ஹதீஸ்கள் ஒப்பாரி வைப்பதை விளக்கி வந்துள்ளன குடும்பத்தினரின் அழுகை காரணமாக மையத் வேதனை செய்யப்படுகிறது என்ற ஹதீசின் கருத்து அவ்வாறு தமக்காக அழும்படி அவர் குடும்பத்தினருக்கு அதன்படி அக்குடும்பத்தினர் மையத்துக்கு ஏற்படும் என்பதாகும் சப்தமிட்டு அழுவதும் உப்பாரி வைத்து அழுவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவையாகும் இவை இல்லாமல் அழுவது கூடும் என்பதற்கு ஏராளமான ஹதீச்கள் ஆதாரமாக உள்ளன அவற்றில் சில பின்வருமாறு